நாளின் தியானத்தின் தலைப்பு செய்தி இல்லாத செய்தி மெசேஞ்சர்ஸ் வித் அவுட் மெசேஜ் வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு ஏழாம் தேயம் இருபத்தி ஓராம் வசனம் முதல் இருபத்தி வரை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தனோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை சொரிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறான் பெருமலை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் இன்றைய மனப்பாட வசனம் இரண்டு குருந்தியர் இரண்டாம் அத்தியாயம் பதினேழாம் வசனம் அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாக தேவ சந்நிதியில் பேசுகிறோம் are not, as so many, adulterate the word of God, but as of sincerity, but as from God, we speak in the sight of God. இஸ்ரவேலின் சரித்திரத்தில் மிக இரண்ட காலங்கள் பல இருந்தன அதில் ஒரு முக்கியமான இரண்ட காலத்தை குறித்து ஒன்று சாமுவேல் மூன்று இப்படி வாசிக்கிறோம் அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அபூர்வமாயிருந்தது இதே நிலை இன்று நமக்கும் ஏற்பட்டு விட்டதோ என்று நான் உண்மையாகவே கலங்குகிறேன் சபை சரித்திரத்தில் எண்ணும் இல்லாத அளவு நமக்கு பிரசங்கிகளும் பிரசங்கங்களும் உண்டு ஆனால் ஆண்டவருடைய செய்தி எங்கே we have so many sermons so many preachers but பட் is the message இன்றைக்கு செய்தி இல்லாதிருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு அவற்றில் இரண்டை நாம் இன்று கவனிப்போம் ஆண்டவருடைய செய்தி நமது பிரசங்க பீடங்களில் அரிதாகி வருவதற்கு முதல் காரணம் செல்வம் பணம் பொதுவாக செல்வம் நிறைந்த ஊழியரை விட செல்வாக்கு குறைந்த பிரசிங்கமாரின் வாய்களில் இருந்தே ஆண்டவருடைய செய்தி தெளிவாகவும் திட்டமாகவும் வருகிறது பொன் பெண் புகழ் கோல் கேர்ள்ஸ் குளோரி இந்த மூன்று தான் ஊர் தப்பிக்கொள்ள முடியாத அளவிற்கு அநேகரை பிடித்துக்கொண்ட கொண்ட மூன்று வலைகளாகும் முதலாவது வருவது பொருளாசை கோல் பணம் மக்களை வசப்படுத்தி அவர்களிடம் இருந்து பணத்தை கரப்பது என்று வழக்கமாகிவிட்டது ஒரு சிறுவன் திடீர் என்று சொல்லி ஒரு காயின் ஒரு நாணயத்தை விழுங்கிவிட்டான் உடனே ஒரு சின்ன பெண் ஒரு சிறுமி நின்று கொண்டிருந்த இருக்கவே கூடாது என்று பதினாறாம் நூற்றாண்டு வேத வியாக்கியானி மேத்யூ ஹென்ரி மிக அழகாக எச்சரித்தார் ஆண்டவரின் செய்தி தடைபடுவதற்கு அடுத்த காரணம் அற்புதங்கள் மீது அழகில்லாத நாட்டம் மோகம் பல நூற்றாண்டுகளாக பாரம்பரிய கிறிஸ்தவ ஊழியமானது சுகமளிப்பு ஊழியத்தை உள்ளடக்காததால் குணமாக்கும் வரங்கள் மீது ஏற்பட்டுள்ள புதிய ஆர்வமானது நம்மை அடுத்த ஓரத்திற்கு தள்ளிவிட்டது சுகமளிப்பு ஊழியத்தின் மீது ஏற்பட்டுள்ள அளவுக்கு மீறிய நாட்டம் சுத்த களங்கமாக்கிவிட்டது இதனால் ஏற்பட்டுள்ளது இழப்பு இன்று இந்து எதிர்பார்த்த அளவு இல்லை செய்தியும் இல்லை தமது ஊழியத்தில் ஆண்டவராகிய இயேசு பிணியாளிகளை குணமாக்குவதை வலியுறுத்தினார் உண்மைதான் ஆனால் முதலாவது நற்செய்தி அறிவிப்பு அடுத்து சுகமளிப்பு கவனிக்க தவறக்கூடாது ரட்சிக்கப்பட்டு ஆனால் சுகம் ஒரு நோயாளி பரலோகம் போய்விடுவான் ஆனால் சுகம்பெற்றும் ரட்சிக்கப்படாத பாவி அங்கு போக முடியாது can go to heaven but a sinner not தனது கூட்டங்களில் பண்டிதர் பில்லி கிரகம் பிணியாளிகளுக்காக ஜபிப்பதில்லை ஆனால் உலக சபை சரித்திரத்திலேயே அவரது கூட்டங்களில்தான் கூடுதல் நபர்கள் கிறிஸ்துவுக்காய் தீர்மானித்துள்ளனர் இரகசியம் அவரிடம் செய்தி உண்டு செய்தி இருக்கிறது மிகப்பெரிய தீர்க்க யார் தெரியுமா ஏசு ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிலே யோகான் ஸ்நானகனை போல ஒரு பெரிய தீர்க்க தரிசி என்று சொன்னான் ஆனால் அவனை குறித்து சொல்லப்பட்டது தெரியுமா யோவான் ஒரு அற்புதமும் செய்யவில்லை அங்கு அநேகர் அவரிடம் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் யோவான் பத்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஏன் தெரியுமா அவனிடம் செய்தி இருந்தது திருநெல்வேலியில் பணியாற்றிய தாமஸ் வாக்கர் டோனாவூரில் பணியாற்றிய ஏமி கார்மைக்கல் அம்மையார் சிவகாசியில் பணியாற்றிய தாமஸ் ராக்லாண்ட் ஐயர் கல்கத்தாவில் பணியாற்றிய அன்னை தெரசா இவர்களெல்லாம் பிரதானமாக அற்புத ஊழியர் அல்ல ஆனால் அவர்களது செய்தி தலைமுறை தலைமுறையாய் துணைத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்துள்ள பிரசங்கிமாருக்காக நீர் எங்களுக்கு தந்துள்ள ஊழியர்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆனால் செய்தி இல்லை ஆண்டவரே பல முறை நாங்கள் செய்தி இல்லாமல் பஞ்சத்தில் நாங்கள் வாடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே ஆலயத்திற்கு சென்றாலும் முகாம்களுக்கு சென்றாலும் கூற்றங்களுக்கு சென்றாலும் ஆண்டரே எங்களுடைய ஆத்மாவை திருப்தி பண்ணி ஆத்மாவை நினமுள்ளதாக்குகிற கட்டியான செய்தி இல்லை ஆண்டவரே சீக்கிரமாக எங்களுடைய பிரசங்க பீடங்களுக்கு செய்தி திரும்பி வரத்தக்கதாக எங்கள் ஊழியர்களை எங்கள் சுவிசேஷகர்களை எங்கள் மேய்ப்பர்களை இன்னொரு முறை கர்த்தாவே நீர் தொட வேண்டும் என்று நாங்கள் ஷெபிக்கிறோம் நீர் ஊழியத்திற்கு அழைத்திருப்பீரன் மற்ற எல்லா காரியங்களையும் தள்ளி வைத்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அரைக்குள்ளே எங்களை அடைத்து கொண்டு செய்தி கிடைக்கும் வரை வெளியே வராதிருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே